வணக்கம் கதையோடு உறவாடு நிகழ்ச்சிக்காக உங்களுடன் இருந்து விஜயான மரியாதை ராமன் தன்னுடைய கூர்மையான அறிவால மிக சிக்கலான வழக்குகளை கூட எப்படி சர்வசாதாரமா தீர்த்து வச்சுக்கிட்டு வர்றாரு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வழக்குல மிக நூதனமான ஒரு முறைய கையாண்டு அதாவது நூதனமான முறைன்னா என்ன அர்த்தம்னா ரொம்ப மெத்தாடிகலா டெக்னிக்கலா ஒரு வழிய கண்டுபிடிச்சு அதன் மூலமா வந்து எப்படி வந்து குற்றவாளியை கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் சரியா ரவீந்திரன் ராஜேந்திரன் அப்படின்னு சொல்லி ரெண்டு நண்பர்கள் இருக்காங்க ஒரு நாள் ரவீந்திரன் ராஜேந்திரன் கிட்ட வந்து இந்த மாதிரி நான் வெளியூருக்கு போகணும் ஒரு கல்யாணத்துக்கு போகணும் போட்டுட்டு போறதுக்கு என்கிட்ட கையில மோதிரம் இல்லை கல்யாணத்துக்கு நான் மோதிரம் போடாம வெறும் கையோட போனா நல்லா இருக்காது உன்னுடைய மோதிரத்தை கொஞ்சம் தா நான் வந்து கல்யாணத்துக்கு போட்டுட்டு போயிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் முடிச்சு கொண்டு வந்து உங்ககிட்ட தந்துடுறேன் ராஜேந்திரன் கேட்டிருக்கேன் அப்படின்றதுனால ராஜேந்திரனும் கழட்டி ரவீந்திரன் கொடுத்தான் ரவீந்திரன் அந்த மோதரத்தை அணிஞ்சுக்கிட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தான் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்து ஒரு வாரம் ஆச்சு ரெண்டு வாரம் ஆச்சு மூணு வாரம் ஆச்சு ரவீந்திரன் வந்து மோதரத்தை ராஜேந்திரன் கிட்ட தந்த பாடு இல்ல ராஜேந்திரனும் பொறுத்து பொறுத்து பார்த்தான் ஒரு நாள் போய் நேர ரவீந்திரனை சந்திச்சு என்னப்பா ரவீந்திரன் கல்யாணத்துக்கு போட்டுட்டு போனோன்னு சொல்லி என்னுடைய மோதரத்தை கேட்ட நானும் மோதிரத்தை கொடுத்தேன் நீ வந்து ஒரு மாசத்துக்கு மேலாச்சு நீ என்ன மோதிரத்தை திரும்ப தரலையே குடு அப்படின்னு சொல்லி கேட்டானா அப்ப ரவீந்திரன் சொன்னானா என்ன பேசுற சம்மந்தம் இல்லாம ஏதோ பேசிட்டு இருக்க இந்த மோதிர நான் காசு கொடுத்து வாங்கினது நான் வந்து வாங்கி ஒரு மாசத்துக்கு மேலாச்சு இப்போ வந்து உன்னோட மோதரான்னு கேக்கிறேன் இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல போ அப்படின்னு சொல்லி ரவீந்திரன் ராஜேந்திரனை விரட்டினானா ராஜேந்திரன் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டானா என்னடா கல்யாணத்துக்கு போகணும் எனக்கு கையில போட்டுட்டு போறதுக்கு மோதிரம் இல்ல மோதிரம் இல்லாம நான் கல்யாணத்துக்கு போனா நல்லா இருக்காதுன்னு சொல்லி என்னுடைய மோதிரத்தை இரவல் வாங்கி போட்டுட்டு போனேன் இப்ப வந்து நான் கேட்டா அது உன்னோட மோதிரம் சொல்ற இது ரொம்ப ஒரு நம்பிக்கை துரோகமான வேலை நான் உன நம்பிதானே என் மோதிரத்தை கொடுத்தேன் நீ வந்து இந்த மாதிரி நம்பிக்கை துரோகம் பண்ணாத என் மோதிரத்தை திரும்பக் கூடு அப்படின்னு கேட்டிருக்கான் அப்ப ரவீந்திரன் சொல்லியிருக்கான் நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தானே எனக்கு வந்து அப்புறம் கோபம் வந்துடும் நீ முதல்ல இடத்த காலி பண்ணு நான் உங்ககிட்ட மோதிரம் வாங்கவே கிடையாது அப்படின்னு சொல்லி ரவீந்திரன் சொல்லிட்டானான் ராஜேந்திரன் மனசுடஞ்சு போய் வேற வழி இல்லாமல் இது மரியாதை ராமன்ட்ட கொண்டு போனாதான் இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின் சொல்லி இந்த தீர்ப்பை இந்த வழக்கை வந்து மரியாதை ராமன்ட்ட கொண்டு போயிட்டானான் மரியாதை ராமன் கூப்பிட்டு விசாரிச்சுருக்காரு ரவீந்திரனை கூப்பிட்டு இங்கே பாப்பா உன்னோட நண்பன் ராஜேந்திரன் வந்து உன் ஒரு வழக்கு கொடுத்துருக்கான் அதுல என்னன்னா அவனுடைய மோதிரத்தை இரவல் வாங்கி நீ பயன்படுத்திட்டு திரும்ப தராம உன்னோடதுன்னு சொல்றதா சொல்றான் அதனால நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு மரியாதை ராமன் அவன் சொல்லியிருக்கான் இதை நான் காசு கொடுத்து வாங்கின மோதரங்க அதை எப்படி நான் தர முடியும் அப்படின்னு சொல்லி ரவீந்திரன் போய் சொல்லிட்டான் உடனே மரியாதை ராமன் சொன்னாரு சரி ஒரு நாள் போகட்டும் நாளைக்கு வாங்க இதை நான் தீர விசாரிச்சு ஒரு நல்ல தீர்ப்பு சொல்றேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரையும் அனுப்பிச்சிட்டாரு அனுப்பிச்சிட்டு மரியாதை ராமன் வந்து ஒரு பொற்கொள்ளரை கூப்பிட்டாரு பொற்கொள்ளர்னா கோஸ் ஸ்மித் நகை செய்யக்கூடியவர் அவரை கூப்பிட்டு நாளைக்கு நீதிமன்றத்துக்கு நீங்கள் வாங்க வந்துட்டு உங்கள்கிட்ட வந்து ஒரு மோதரத்தை கொடுத்து இந்த மோதிரத்தை நான் வந்து அதனுடைய மதிப்பை கண்டுபிடிச்சு சொல்ல சொல்லுவேன் அதாவது இந்த மோதிரத்தினுடைய மதிப்பு இது நல்ல தங்கமா கெட்ட தங்கம்மா இது என்ன விலைக்கு போகும் அப்படின்னு சொல்லி அந்த பொற்கொள்ளர் தான் கண்டுபிடிக்க முடியும் அதை எப்படி பண்ணுவாங்கன்னா உரைக்கல் அப்படின்னு ஒரு கல் இருக்கும் அந்த கல்லில் வந்து அந்த தங்க நகையை வச்சு அப்படி லைட்டாக தேய்ப்பாங்க தேய்ச்ச உடனே அந்த பொற்கொள்ளர்களுக்கு அது நல்ல நகையா இல்லை வந்து தரம் குறைவான மட்டமான நகையா அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் அதை வச்சு அவங்க அந்த நகைக்கு என்ன விலை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி தான் வந்து கண்டுபிடிப்பாங்க சரியா அந்த பொற்கொள்ளர்கிட்ட மரியாதை ராமன் என்ன சொன்னார்னால் நாளைக்கு நீதிமன்றத்துக்கு நான் உங்களை வர சொல்லுவேன் வர சொல்லி உங்கள் கையில் ஒரு மோதரத்தை கொடுத்து இந்த மோதரத்தை மதிப்பிட்டு சொல்லுங்க விலை என்ன இருக்கும் அப்படின் சொல்லி நான் உங்களை கேட்பேன் அப்போ நீங்கள் வந்து அந்த மோதரத்தை உரசிக்கிட்டே இருங்க விடாமல் உரசிக்கிட்டே இருங்க அதனுடைய மதிப்பை வந்து கடைசியில் ரொம்ப குறைச்சி சொல்லுங்கள் மற்றதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மரியாதை அந்த பொற்கொள்ளரை அனுப்பிச்சிட்டாரான் மறுநாள் நீதிமன்றம் கூடிச்சு எல்லாரும் வந்துட்டாங்க வந்த உடனே மரியாதை ராமன் சொன்னாராம் எனக்கு இந்த வழக்க வந்து தீர்வு காண்றதுல கொஞ்சம் சிக்கலா இருக்கு அதனால இந்த மோதிரத்தை வந்து நம்ம என்ன விலை இருக்குன்னு சொல்லி இந்த பொற்கொள்ளரை வச்சு மதிப்பிடுவோம் மதிப்பிட்டு அதுல என்ன மதிப்பு வருதோ அதுல ஆளுக்கு பாதி கொடுத்துடுறேன் நீங்க வந்து வாங்கிட்டு போயிடுங்க அதான் இந்த வழக்குக்கு தீர்ப்பு அப்படின்னு சொன்னாராம் அப்ப ரவீந்திரன் நினைச்சானா பரவாயில்ல நமக்கு மோதரத்துல பாதியாவது கிடைக்குதே அவன் மோதரம்தான் அதுல பாதி விலையாவது நமக்கு கிடைக்குதே போதும் அப்படின்னு ரவீந்திரன் நினைச்சானான் ராஜேந்திரன் நினைச்சானா சஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வாங்கின மோதிரம் இதுல பாதி விலைதான் நமக்கு கிடைக்கும்ன்றாங்க சரி என்னவோ நம்ம தலைவிதி வந்ததை ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவனும் வந்து பொறுமையா இருந்தானான் அப்போ வந்து இந்த பொற்கொள்ளர் அந்த மதிப்பிடுறதுக்காக அந்த மோதிரத்தை எடுத்து உரச ஆரம்பிச்சாரான் உரசனவரு ஒரசுனாரு ஒரசுனாரு ஒரசுனாரு விடாம உரசிக்கிட்டே இருந்தாராம் அந்த மோதரத்தில் கால் வாசியை தேய்ச்சி எடுத்துட்டாராம் அப்போதான் ராஜேந்திரன் வந்து கோவப்பட்டானோ என்னங்க பொற்கொள்ளரே லேசா உரசினா தெரியாதுங்களா அது வந்து நல்ல மோதிரமா கெட்ட மோதிரமா நல்ல தங்கம்மா கெட்ட தங்கமானு தெரியாதா இப்படி போட்டு உரசி அந்த மோதிரத்தில் பாதியை தேய்ச்சி எடுத்துருவீங்க போல் இருக்கே அப்படின்னு சொல்லி கோவப்பட்டானோ அடுத்து ரவீந்திரன் என்ன பண்ணியிருக்கான் இது எவ்வளவு தேய்ச்சா நமக்கு என்ன நமக்கு தான் பாதி பணம் வரதே வர்றது வரட்டும் அப்படின்னு சொல்லி அவன் வந்து ரவீந்திரன் பேசாம இருந்திருக்கான் இந்த பொற்கொள்ளர் எல்லாத்தையும் உரைச்சி பார்த்துட்டு கடைசியில சொல்லியிருக்காரு இந்த தங்கம் வந்து ரொம்ப மட்டமான தங்கம் இது வந்து ரொம்ப விலைக்கெல்லாம் போகாது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பணம் போகும் அப்படின்னு சொன்னாராம் அப்போ ராஜேந்திரனுக்கு மறுபடி கோபம் வந்துருச்சான் என்னங்க இருநூறு பணம் கொடுத்து இந்த நகைய வாங்கினேன் ரொம்ப அநியாயமா இருக்கு ஆளுக்கு பாதிதான் தரவேன்றாரு அம்பது பணத்துல எனக்கு பாதினா அப்ப இருபத்தஞ்சு தான் கிடைக்குமா நான் இருநூறு ரூபாய் கொடுத்து வாங்கினேன் மோதிரம் அப்படின்னு சொல்லி சொன்னானா ரவீந்திரன் நினைச்சானா சரி அவ மோதரம் தானே நமக்கு இருபத்தஞ்சு பவுன் பணம் வந்தாலே போதும் அதை வச்சே நம்ம சந்தோஷப்பட்டுவோம் அப்படின்னு நினைச்சு ரவீந்திரன் நினைச்சானா மரியாதை ரமன் இது எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருந்தாராம் மரியாதை ரமன் சொன்னாராம் நான் இப்ப தீர்ப்பு சொல்ல போறேன் ரவீந்திரன் தான் குற்றவாளி மோதரம் வந்து ராஜேந்திரனோட தான் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் உடனே ரவீந்திரன் அதை எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டானா அப்பதான் சொன்னாராம் அந்த மோதரத்தை ஒரசும் போது நீ பேசாம இருந்த ஏன்னா அது ஓ மோதிரம் கிடையாது ஆனால் ராஜேந்திரன் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்சேன் காசில் வாங்கின மோதராவது அதனால் வந்து ஏங்க பொற்கொள்ளுற அந்த நகையை போட்டு இந்த தேய் தேய்க்குறீங்க தேய்ச்ச பாதி நகையை எடுத்துருவீங்க போல் இருக்கு அப்படின்னு சொல்லி கோவப்பட்டார் ஒன்று ரெண்டாவது வந்து அதனுடைய மதிப்பு வந்து குறைச்சி ஐம்பது பணம்னு சொல்லும்போது அவருக்கு மறுபடி கோபம் வந்துருச்சு நான் இரநூறு பணம் கொடுத்து வாங்கின நகையை நீங்கள் வெறும் ஐம்பது பணம்னு சொல்கிறீங்களே அதுலேயும் எனக்கு பாதி தான் கிடைக்கும் இது என்ன நியாயம்னு சொல்லி வருத்தப்பட்டாரு ஆனால் நீ வந்து கிடைச்சது கிடைக்கட்டும் அப்படின்னு இருந்த அதுல இருந்தே நான் தெரிஞ்சுகிட்டேன் இந்த மோதிரம் இல்லன்றதை நல்லா தெரிஞ்சுகிட்டேன் மரியாதையா நீ வந்து ஒத்துக்கிட்டனா உனக்கு வந்து ஆறு மாசம் சிறை தண்டனையோட ஊட்டுருவேன் இல்லன்னா வந்து உன்னை தூக்கி மூணு வருஷம் சிறையில போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மறட்டின உடனே வந்து ஆமா மோதிரம் வந்து ராஜேந்திரனோட தான் நான் இரவல் வாங்கினது உண்மைதான் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டானான் உடனே மரியாதை ராமன் நீ எவ்வளவு தைரியம் இருந்தா நீதிமன்றத்திலேயே வந்து பொய் சொல்லுவ அதனால வந்து உனக்கு நூறு பணம் அபராதம் பிளஸ் நீ வந்து ஒரு ஆறு மாசம் சிறை தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்லி அனுப்பிச்சுட்டாராம் ராஜேந்திரன் மிக்க நன்றி ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோதரத்தை வாங்கிட்டு அந்த பொற்கொள்ளருக்கும் மரியாதை ராமனுக்கும் நன்றி சொல்லிட்டு கிளம்பிட்டானோ ரவீந்திரன் தன்னோட விதியை நொந்துகிட்டு துரோகம் பண்ண நமக்கு இந்த தண்டனை தேவைதான் சொல்லிட்டு சிறைக்கு போயிட்டானோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க சரியா